அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற் மெய் உணர்ந்து அவா அறுத்து இங்கேயே இப்பொழுதே வீடு பேற்றை உணர வேண்டும் இதனுடைய சாரத்தை இப்ப சொல்றேன் அத முத இந்த உலகத்துல இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறத உண்மையு நம்பினா நமக்கு மறுபடியும் மறுபடியும் துன்பம் தான் அடுத்ததாக என்ன சொன்னார்ன்னா நம்ம இத உண்மையு நம்பிட்டு இருக்கிற அந்த மயக்கம் போகணும் மூன்றாவது குரல்ல சந்தேகங்களை யுக்தி பூர்வமாக நீக்கி கொண்டோமே ஆனால் இங்கேயே வீடு பேறு உணர முடியும் என்றும் சொன்னார் குரல் இன்னொரு விஷயம் சொன்னார் அதாவது புலனடக்கமும் மெய்யுணர்வும் ரெண்டும் அவசியம் சொன்னார் புலநடக்கம் இல்லாத மெய்யுணர்தலோ மெய்யுணர்தல் இல்லாத புலநடக்கமோ பிரயோஜனம் என்கிற கருத்தை நன்கு உணர்த்தினார் ஆகவே உலனடக்கம் பழகுவதனுடைய நோக்கம் மெய்யுணர்வை பெறுவதுதான் மெய்யுணர்வை பெறவில்லை என்றால் நிலையாமையை உணர்ந்து துறவை மேற்கொண்டதற்கு யாதொரு பயனும் இல்லாமல் போய்விடும் என்பதை நன்றாக மனதிலே பதிய வைத்தார் பிறகு ஐந்தாவது குரட்பாவிலே தான் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார் எந்த பொருள் எப்படி இருந்தாலும் சரி அந்த பொருளை நாம மெய்ப்பொருளாக பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த பொருள் இருக்கிற மெய்ப்பொருளை நாம் நன்றாக அறிவு கண் கொண்டு காண்போமே ஆனால் அப்பொழுதுதான் நாம் படைத்த அறிவுக்கு சிறப்பு என்கிற கருத்தை உபதேசம் செய்த இந்த தத்துவ நூல்களை எல்லாம் நாம படிக்கக்கூடாது தகுந்த ஆசிரியரிடம் சென்று கற்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு அந்த மெய்ப்பொருளை உணர முடியும் என்று கூறி ஏழாவது குரட்பாவிலே நன்றாக இந்த கருத்துக்களை தியானம் செய்ய வேண்டும் தியானம் செய்தால் இந்த உடல் பற்று உலகப்பற்று மறுபடியும் பிறப்பு என்பது ஏற்படாது என்று சொன்னார் எட்டாவது குரட்பாவிலே அறியாமையின் விளைவாக இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை பிறப்பு அது மெய்ப்பொருளை உணர்ந்து விட்டால் அது நீங்கிவிடும் ஆக அறியாமையின் விளைவாகிய பிறப்பு நீங்க வேண்டும் என்றால் சிறப்பை தரக்கூடிய அந்த பிறப்பை நீக்கக்கூடிய மோட்சத்தை கொடுக்கக்கூடிய செம்பொருளை காண்பதுதான் நாம் பெற்ற அறிவுக்கு பயன் என்பதை சொன்னார் ஒன்பதாவது குரட்பா மிக ஆழமானது மிக முக்கியமானது நாம் வாழ்க்கையில் எதை சார்ந்திருக்கிறோம் எதை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு எதை சார்ந்தால் நமக்கும் சமூகத்துக்கும் துன்பம் உண்டாகுமோ அந்த சார்பை விட்டுவிட்டோமே ஆனால் பிறகு தொடர்ந்து நமக்கு இன்பத்தின் பொருட்டு நிலையற்றவைகளை சார்ந்திருக்கக்கூடிய நோயானது நீங்கிவிடும் என்றார் கடைசியா எல்லாவற்றையும் வகுத்து தொகுத்து சொன்னார் நம்முடைய மன மயக்கம் இந்த உலக வாழ்க்கை உண்மை என்கின்ற ஆழமான எண்ணம் அதனால் ஏற்பட்டிருக்கிற விருப்பு வெறுப்புகள் இவைகளெல்லாம் இல்லாமல் செய்துவிட வேண்டும் மெய் உணர்ந்து இந்த மூன்றையும் நீக்கினால்தான் இந்த பிறப்பு நோய் பிறவி பெருங்கடலை நாம் நன்றாக நீந்தி கரை சேர முடியும் என்று கடவுள் வாழ்த்திலே சொன்ன கருத்தை நினைவூட்டுவது போல சொல்லி நிறைவு செய்திருக்கிறார் ஆக காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக் நோய் என்று சொல்லி நிறைவு செய்திருக்கிறார் நான் குரட்பாக்களை சொல்லாமல் அதனுடைய பொருளை மட்டும் சொல்லி இருக்கிறேன் இந்த பத்து குரட்பாக்களையும் நன்றாக சிந்தித்து அதனுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி மெய் உணர்வோம் எப்பொழுதும் துன்பத்திலிருந்து விடுபட்டு இன்பத்தை உணர்வோம் மற்றவர்களுக்கும் அந்த துன்பம் இன்பத்தை உணர்த்துவோம் திருவள்ளுவரனுடைய திருவடிகளை பற்றி கொண்டு இடைவிடாது மெய்யுணர்ந்து இன்புறுவோம் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்